والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفي وفرق الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் சர்வ வல்லமைகளையும் படைத்த அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அலகதுல சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக யாரெல்லாம் மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹு சாலாவுக்கு விசுவாசமாக செயல்பட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த காந்தியும் சமாதானமும் உண்டாவதாகும் புரிதமான ஜிம்மாவிற்கு வருகை தந்து அல்லாவுடைய மாளிகையிலே இலத்துக்காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹருக்கு சுபகான எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அருமை சகோதரிகளே பெரியார்களே முஸ்லீம்களாகிய நாம் இந்த உலகத்திலே மிகவும் அதிகமான தொகையுள்ளவர்களாக வாழ்கும் கூட இந்த உலகத்திலே அந்நிய சமுதாயங்களுக்கு மத்தியிலே பெருமதி ஏற்றவர்களாக கண்ணியம் இழந்தவர்களாக செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் தோல்வியை தழுவுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதற்கான அடிப்படையான காரணம் என்ன நாங்கள் அல்லாஹு தாலாவால் சிறந்த உம்மத் என்று புகழப்பட்ட சமுதாயம் ஹைர உம்மத்தென்று சொல்லப்பட்ட சமுதாயம் வலிலாகி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோமின்களுக்கும் மாத்திரம்தான் ஐஸ்தத் எனப்படக்கூடிய கண்ணியம் இருக்கிறது என்று குரானிலே சொல்லப்பட்ட சமுதாயம் ஆனாலும் நாங்கள் கண்ணியமாக கௌரவமாக தலை நிமிர்ந்தவர்களாக வாழுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் அருமை சகோதரிகளே பெரியார்களே இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம்களுடைய தொகை சுமார் நூற்றி அறுபது கோடியாக இருந்தும் கூட உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே ஐந்து பேரில் ஒருவர் முஸ்லீமாக இருந்தும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே கண்ணியத்தை கௌரவத்தை எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலஹீனம் நாங்கள் எங்களுடைய ஈமானை பலமானதாக அமைத்துக் கொண்டிருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரம் மற்ற சமுதாயங்களுக்கு முன்னால் தலை குனிய வேண்டிய அவசியமில்லை இரண்டாவது முக்கியமான காரணம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது ஐக்கியம் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அரசியல் காரணங்களுக்காக மதுகுபிகளுடைய பிரச்சனைகளுக்காக மட்டுமண்டான மசாலாக்களுக்காக பணியை எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே கருத்து முரண்பாடு பட்டதன் காரணமாக இப்படியாக பல்வேறு பட்ட காரணங்களுக்காக மொழிக்காக பிரதேசத்திற்காக இனத்திற்காக என்று நாங்கள் பிரிந்திருப்பதன் காரணமாகவும் நாங்கள் உலகத்திலே மற்றவர்களுக்கு கண்ணியமிழந்தவர்களாக இஸ்ஸத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே ஈமானுடைய பலஹீனம் எங்களை அதிகமாக பாதித்திருக்கிறது அதே போன்று அல்லாஹு தாலா வேண்டும் எமது சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள் எமது சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒருவர் இன்னொருவரை காட்டிக் ஒருவர் மற்றவர்களை ஏமாற்றுவது இப்படியான பிரச்சனைகளால் ஏனைய சமுதாயங்களுக்கு மத்தியிலே கண்ணியம் இழந்ததாக காணப்படுகிறது அவ்வாறு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து சண்டையிட்டுக் கொள்வீர்களாக இருந்தால் தோல்வி காண்பீர்கள் நீங்கள் ஏனைய சமுதாயங்களுக்கு முன்னிலையிலே தோற்று போக வேண்டிய ஒரு சட்டம் ஏற்படும் சதுகதரீகுக்கும் உங்களுக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இழக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹு தாலா குரானிலே தெளிவாக சொல்லுகின்றான் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிந்து விடாதீர்கள் சரித்தைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்று குரானிலே தெளிவாக சொன்னது மாத்திரமல்ல நீங்கள் எப்போது உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வீர்களோ பிரச்சனை பெற்றுக் கொள்வீர்களோ அந்த நேரத்திலே எதிரிகளுக்கு முன்னால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள் நிச்சயமாக உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற பாதிப்பும் மரியாதையும் இழக்கப்பட்டு விடும் என்று குரவானிலே அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சினைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவற்றை தீர்ப்பதிலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே கருத்தொற்றுமை கிடையாது ஒவ்வொருவரும் குல் பிமான் ஒவ்வொரு தாராரும் தங்களிடத்திலே இருக்கின்ற கொள்கை தங்களிடத்திலே இருக்கின்ற போக்கு தங்களிடத்திலே இருக்கின்ற வளங்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவற்றை வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர சமுதாயத்திற்கு ஏதாவது நடக்க வேண்டும் அல்லாஹு தாராவுக்கு பயப்பட வேண்டும் எங்களுக்கு ஒரு மௌக்கு இருக்கிறது நாளை மறுமையிலே அல்லாஹு தாரா எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பார்த்து விசாரிக்க இருக்கின்றான் என்ற பயம் சர்ச்சைப்பட்டுக் கொண்டு சண்டைப்பிடித்துக் கொண்டிருப்பதனால் எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரிகளே பெரியார்களே எனவே இமான் பலகீனம் எங்களை பாதித்திருக்கிறது என்பது போலவே எங்களிடத்திலே இருக்கின்ற இந்த மிக மோசமான பண்பு பிரிவினை என்ற இந்த பண்பு ஐக்கியம் இல்லாமல் பிளவுப்பட்டிருப்பது என்ற இந்த பண்பும் எங்களை மிக அதிகமாக பாதித்திருக்கிறது எனவேதான் நாங்கள் குரானிலே பார்க்கின்றோம் ஹதீஸிலே பார்க்கின்றோம் பிளவுபட வேண்டாம் நீங்கள் சரிச்சைப்பட்டுக் கொள்ள உங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் அவற்றை வைத்து நீங்கள் பிழக்கப்பட்டுக் என்று சொல்லப்படக்கூடிய பல நூற்று ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் நாம் பார்க்கின்றோம் ஒன்றாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனை பிளவுபடுத்துவதற்காக வேண்டிய முயற்சிக்கின்றானோ அவனை வாழெடுத்து கொலை செய்ய வேண்டும் என்று கண்மணியானு அலையம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக ஐக்கியப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எந்த மனிதன் அந்த சமுதாயத்தை பிரிப்பதற்கு முயற்சிக்கின்றானோ அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை வாழெடுத்து நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொல்லிக் காட்டினார்கள் ஏன் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே கோயில் சொல்லி புறம் பேசி அல்லது தன்னுடைய நலத்திற்காக இந்த சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் யார் உண்டாக்குகின்றானோ அவன் அந்த சமுதாயத்தின் விரோதி மாத்திரமல்ல இஸ்லாத்தினுடைய பகிரங்கமான விரோதியாகவும் மாறிவிடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அந்த மனிதன் உயிர் வாழ்வதை விடவும் இந்த சமுதாயம் அழிந்து போவது என்பது மிகவும் பாரதூரமானது என்ற கருத்திலேதான் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு கூட்டத்தவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹுள் சுஜரா எனப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே சொல்லுகின்றான் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு கூட்டத்தவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வார்களாக இருந்தால் நீங்கள் சமாதானம் செய்து என்று சொன்னது மாத்திரமல்ல சமாதானம் செய்து வைக்க நீங்கள் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்திலே யார் சமாதானத்துக்கு இணங்காமல் சாராருக்கு மேலால் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களோ சமுதாயத்துக்கு சமாதானத்திற்கு முன்வராமல் அவர்கள் கட்டுப்படாமல் போகின்றார்களோ காத்தில் உள்ள தீ அப்படிப்பட்ட அந்த குழுவினருக்கு எதிராக நீங்கள் வாழண்டி போராட வேண்டும் என்று குரானிலே அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் அவ்வளவு தூரம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை ஐக்கியம் முக்கியமானதாகும் யாரெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தை பிரிப்பதற்கு முயற்சிக்கின்றார்களோ தங்களுடைய சூழ்நிலத்திற்காக பேருக்காக புகழுக்காக பணத்திற்காக இந்த சமுதாயத்தை பிரிப்பதற்கு முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழுவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற கருத்திலே தான் அருமை ரசூல் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவும் கூட குரானிலே அந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமை சகோதரிகளே பெரியார்களே எனவே இன்று சமுதாயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம் அரசியலை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயம் எவ்வளவு பிரிந்திருக்கிறது என்று பாருங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய போய் ஒரு சாரார் இன்னொரு சாராருக்கு எதிராக வாழ் தூக்குகின்ற ஒரு நிலை உருவாக இல்லையா அந்நிய சமுதாயங்களுக்கும் எமது சமுதாயத்தின் பிரச்சனைகளை எடுத்துக்காட்டி அவர்களுடைய நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கின்ற முஸ்லிம் குழுக்களையும் நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு தூரம் அநியாயம் எவ்வளவு தூரம் அச்சிரமம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம் சமுதாயம் என்பது தனித்துவமானது அதனுடைய பிரச்சனைகளை நாங்கள் எமக்கள் மத்தியில் மாத்திரம்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்நியவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் சர்ச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எமக்கு மத்தியிலே வந்து தீர்ப்பு சொல்வதற்கும் எமக்கு சட்டம் சொல்வதற்கும் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் என்றால் எமது நிலை எவ்வளவு தூரம் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் அல்லாத்தாலாவை நிராகரிக்கின்ற காவிர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற கருத்து முரண்பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் பரஸ்பரம் கைகோர்த்துக் கொள்கிறார்கள் நீங்களும் அப்படி உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் பிளவுகளையும் மறந்து நீங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் பரஸ்பரம் நண்பர்களாக மாறவில்லை என்றால் உலகத்திலே மிகப்பெரிய சித்தனா உருவாகும் என்று குரானிலே அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் அருமை சகோதரிகளை பெரியார்களே நாங்கள் ஒரு தடவை எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோமா உலகத்திலே இருக்கின்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வரலாற்றிலே மிகப்பெரிய பகைமை கொண்ட இரண்டு சமுதாயங்கள் ஆனாலும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அந்த கனவின் காரணமாக அந்த இரண்டு பேரும் தங்களுடைய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்ரேல் எனப்படக்கூடிய இந்த மிக மோசமான இந்த நாடு உலகத்திலே உருவாகுவதற்கு யூதர்கள் மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களும் அதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்று பகைமையை மறந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அல்லாஹாலா குரானிலே சொல்லுகின்றானே காவிர்கள் தங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் காவிர்கள்ங்களுக்கு மத்தியிலே ஒருவர் இன்னொருவருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் நீங்களும் அப்படி உங்களுடைய பகைமைகளை மறந்து உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் விசுவாசமாக நண்பர்களாக இல்லாமல் போனீர்களாக இருந்தால் உலகத்திலே மிகப்பெரிய பசாது ஏற்படும் மிகப்பெரிய சீரழிவு ஏற்படும் என்று குரவானிலை அல்லா தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றான் அருமை சகோதரிகளே பெரியார்களே நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த எளிநிலையை நாங்கள் யோசித்து பார்ப்போம் நாங்கள் அற்பமான காரியங்களுக்காக எவ்வளவு தூரம் ஒருவர் இன்னொருவரை விமர்சித்துக் கொள்கின்றோம் எவ்வளவு தூரம் மற்றவர்களை நாங்கள் தூசிக்கின்றோம் ஏசுகின்றோம் புறம் பேசுகின்றோம் காட்டிக் கொடுக்கின்றோம் அதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு கால நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய தாவத்தை செய்ய போய் நாங்கள் எவ்வளவு சேர்பூசிக்கொள்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கவில்லையா தனக்கு மத்தியிலே பிரிந்து போய் விடும் என்று அல்லாஹு தாலாவுக்கு தெரிந்ததன் காரணமாக சொல்லுகின்றான் நீங்கள் மார்க்கத்தை உலகத்திலே நிலைநாட்டுங்கள் மார்க்க பிரச்சாரத்தை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் பிரிந்து விடாதீர்கள் என்று தெளிவாக சொல்லுகின்றான் அருமை சகோதரிகளே பெரியார்களே பல்வேறு பட்ட இயக்கங்கள் இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஒவ்வொரு இயக்கமும் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வகையான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்வரலாம் கட்டாயமாக சூதியா எனப்படக்கூடிய அந்த புளூரலிசம் அந்த பன்மைத்துவத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி செயல்படுவார்கள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது சமுதாயத்திலே பல்வேறு பாங்குள்ள மக்கள் இருப்பார்கள் அவர்கள் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப இஸ்லாமிய பணியிலும் தாவத்துடைய பணியிலும் ஈடுபடுவார்கள் ஆனாலும் ஒரு சாரார் இன்னொரு சாராரை விமர்சிக்கின்ற பொழுது அறிவு வேண்டும் இஹ்லாஸ் வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எப்போது அந்த இரண்டையும் இல்லாமல் மற்றவர் என்னுடைய குழுவை சேர்ந்தவரல்ல எனது இயக்கத்தை சார்ந்தவரல்ல என்ற ஒரே காரணத்திற்காக அவரை மட்டம் தட்டுவதும் அவருக்கு அறிவில்லை என்று சொல்லுவதும் அவர் வழிகாட்டிலே இருக்கிறார் என்று சொல்லுவதும் அவருக்கு எதிராக துண்டு வெளியிடுவதும் அவருக்கு எதிராக சதி செய்வதும் இஸ்லாம் அல்ல அது தெளிவாக ஜாகிலியத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் பிரிந்து என்று சொன்னானே எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தோடும் எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தத்தோடும் அந்த கருத்தை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி இருக்கின்றான் என்று பாருங்கள் அருமை சகோதரர்களே தெரியார்களே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரிவினைகளுக்கும் இந்த பிளவுகளுக்கும் அடிப்படையாக அமைகின்ற இரண்டு முக்கியமான காரணங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் என்று பார்க்கின்றோம் முஸ்லிம் சமுதாயத்திலே சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இஸ்லாமிய தாவாவோடு சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற கருத்தாடல்களையும் கருத்து பரிமாறுகளையும் அவர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற விமர்சனங்களையும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவர்களிடத்திலே எந்தளவு தூரம் இசலாஸ் இருக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி செயல்படுகிறார்கள் சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதிலே பலத்த சந்தேகம் ஏற்படுத்த போதிகளே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விமர்சிக்கின்ற பொழுது இன்னொரு மனிதனை வழிகேடு என்று சொல்லுகின்ற பொழுது அவன் உதவாக்கரை என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய மனிதனே இருக்கின்ற எண்ணத்தை அல்லாஹு தாலா பார்க்கின்றான் அவனுடைய நோக்கம் என்ன அவன் அரசியலிலே விடுபடுகின்ற பொழுது அவன் தாவாவுடைய பணியிலே விடுபடுகின்ற பொழுது சமுதாயத்திலே இருக்கின்ற நல்ல பல பணிகளை அவன் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணம் பதவியை அடைய வேண்டுமா பணத்தை அடைய வேண்டுமா மற்றவர்களுடைய புகழை அடைய வேண்டுமா என்பதனை எல்லாம் அவன் சிந்திக்க வேண்டும் அருமை சகோதரிகளை பெரியார்களே இந்த பிரிவினைகளுக்கு அடிப்படையாக அமைகின்ற முதலாவது காரணி உலகத்தின் மீது கொண்ட பணத்தின் மீது கொண்ட மோகமாக இருக்கிறது சில மனிதர்கள் பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பிரிவினைகளை எல்லாம் வளர்த்துக் கொள்கிறார்கள் உலகத்தினுடைய அற்பமான இன்பங்களை உலகத்தினுடைய சொத்துக்களை செல்வங்களை அடைவதுதான் பலர் பல வகையான பிரிவினைவாதிகளுக்கும் அடிப்படையாக அமைகின்ற எண்ணமாக இருக்கிறது அல்லாஹு செல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கும் ஆற்றிலே அல்லது வெள்ளத்திலே மிதந்து போகின்ற சருகுகள் போன்று இருப்பார்கள் மற்ற சமுதாயங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி மிகவும் வேகமாக பாய்ந்து வருவார்கள் எப்படி ஒரு பசி மிருகம் தன்னுடைய உணவுத்தட்டை நோக்கி மிகவும் வேகமாக பாய்ந்து வருமோ அது முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி மிகவும் வேகமாக பாய்ந்து வருவார்கள் என்று செல்லம் லாஹு அலை அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அந்த நேரம் சகாபாக்கள் கேட்கிறார்கள் எங்களுடைய குறைவானவர்களாக இருப்போமா என்று கேட்கிறார்கள் சொல்லுகிறார்கள் எனது முஸ்லிம் சமுதாயம் அந்த காலத்திலே பெரும்பான்மை சமூகமாக இருப்பார்கள் அதிகமான தொகை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் அப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு அடிப்படையான இரண்டு காரணங்கள் இருக்கும் அந்த இரண்டு காரணங்களும் அந்த இரண்டு நோய்களும் எனது சமுதாயத்தை பீடிக்குமாக இருந்தால் அந்த நேரத்திலே வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற கருகுகள் போன்று எனது சமுதாயத்தை அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று சொல்லல் அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா அந்த இரண்டு பலவீனங்களும் என்ன என்று கேட்கிறார்கள் அப்போது சொல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் துணியா கராகியல் எப்போது இந்த சமுதாயம் உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கின்றதோ இந்த துனியாவின் மீது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் இப்படியான ஒரு நிலை அந்த சமுதாயத்துக்கு ஏற்படும் இரண்டாவது கராகி மவுத் அல்லாவுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்வதற்கு எனது சமுதாயத்தில் இருப்பவர்கள் பின்னிற்பார்கள் அவர்கள் விரும்ப வெறுப்பார்கள் அவர்கள் உயிருக்கு ஆசை கொள்வார்கள் அப்படியான இரண்டு நோய்களும் இந்த சமுதாயத்திற்கு வந்துவிடுமாக இருந்தால் இந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் கூட ஏனைய சமுதாயங்களுக்கு மத்தியில் மதிப்பை சமுதாயத்தை சூழ்ச்சிகளுக்கு இலகுவாக உட்படக்கூடியதாக மாறிவிடும் என்ற கருத்தை கண்மணியான செல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் வாழுகின்ற இந்த கால பிரிவை பார்த்து செல்லள்ளாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பது போன்ற ஒரு ஹதீசாக இது இருக்கிறது இரண்டு பலஹீனங்கள் உலகத்தின் மீது கொண்ட பற்று பாசம் அதே நேரம் மௌத்தை விரும்பாமல் இருப்பது அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்து இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான அந்த விருப்பம் இல்லாமல் இருப்பது இந்த இரண்டு காரணங்களும் தான் இந்த சமுதாயத்தை பீடிக்கும் அது பலகீனமாக இருக்கும் வகுனாக இருக்கும் என்று அல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் அருமை சகோதரிகளே அரசியலை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு இரண்டு இரண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் அல்லது பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் என்றால் எந்த ஒரு கட்சியையும் மாற்றிக் கொள்வதற்கு எமது அரசியல் தலைவர்கள் தயாராக இல்லையா தாம் கொண்டிருக்கின்ற கொள்கைக்கு மாற்றமாக கூட பேசுவதற்கு பல சமுதாய முத்தியஸ்தர்கள் தயாராக இல்லையா உலகத்திலே இருக்கின்ற பதவிகளை பட்டங்களை அந்தஸ்துகளை சராதரங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு பணம் கொடுப்பது என்றிருந்தால் ஒருவன் தனது ஈமானை தனது சமுதாயத்தை தனது கொள்கையை தான் விஸ்வாசித்திருக்கின்ற அடிப்படையான இஸ்லாத்தை கூட விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று சர்வதேச அரங்கிலும் தேசிய அரங்கிலும் இருக்கிறது இது அரசியலில் மாத்திரமல்ல சில நிர்வாகங்களிலும் காணப்படுகிறது பெரிய பெரிய பதவிகளிலும் காணப்படுகிறது பணத்தை கொடுத்து பணத்திற்கு ஆசை வைத்ததன் காரணமாக இப்படியான ஒரு நிலை இதனால் ஏற்படுமா இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி வாழ வேண்டும் சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக வாழ வேண்டும் தன்னுடைய பணத்தை கூட அவன் தியாகம் செய்ய வேண்டும் தனது உயிரை கூட விடுவதற்கு அவன் தயாராக தவிர தனது மார்க்கத்தை வெற்றி சமுதாயத்தை விற்று அதற்காக வேண்டியாக இருந்தால் அந்த நேரத்திலே சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அலகூர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீசிலே தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள் மின் சுதூரிக்கும் மின் சுதூரி அது வைக்கும் உள் மகாபா அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டால் உலகத்தை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தன்மை உங்களிடத்திலே வந்துவிட்டால் உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி இருக்கின்ற மதிப்பட்சத்தை உங்களை பற்றி இருக்கின்ற அந்த மதிப்பை மரியாதையை அல்லாஹு தாலா எடுத்து விடுவான் என்று அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் சமுதாயம் பதவிகளுக்காக விலை போகின்ற சமுதாயமாக மாறிவிட்டது சில கோடி ரூபாய்களுக்காக விலை போகின்ற சமுதாயமாக மாறிவிட்டது சிலர் தாங்கள் இருக்கின்ற பதவியை தாங்கள் எடுத்திருக்கின்ற பட்டங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் கரணம் அடிப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உலக வளமையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமை அலை சொன்னார்கள் நிச்சயமாக தீனாருடைய பணத்தினுடைய அடிமை நாசமாகி போய்விடட்டும் திருஹத்தினுடைய அடிமை நாசமாகி போகட்டும் அழகான ஆடைகளுடைய அடிமையாக மாறியிருக்கின்றானோ அவன் நாசமாகி போய்விடட்டும் யார் விரிப்புகளுக்கு தனது வீட்டிலே போடப்படுகின்ற விரிப்புக்களினுடைய அடிமையாக மாறியிருக்கின்றானோ அவன் நாசமாகி போய்விடட்டும் நிச்சயமாக அவனுக்கு எப்போது பணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவன் திருப்தியானவனாக இருப்பான் எப்போது அவனுக்கு பணமும் இப்படிப்பட்ட உலக சம்பத்துக்களும் கிடைக்கவில்லையோ அப்போது அவன் அதிருப்தி கொண்டவனாக இருப்பான் நிச்சயமாக அப்படிப்பட்டவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட அந்த பணத்தின் அடிமை இப்படிப்பட்ட உலகத்து பொருட்களினுடைய அடிமையாக இருப்பவன் அழிந்தே போகட்டும் அவன் திரும்பவும் அழிந்து போகட்டும் அவனுடைய காலை ஒரு முள்ளு குத்தினாலும் கூட அந்த முள்ளு வெளியே வராமல் இருக்கட்டும் என்று ரசோல்லாஹி சல்லு அலே செல்லம் அப்படிப்பட்ட ஒரு அடியானுக்கு எதிராக பதுவா செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பணத்திற்காக பதவிக்காக அந்தஸ்துக்களுக்காக சமுதாயத்தை நாசமா இருக்கும் சமுதாயம் இப்படி குட்டிச்சுவராக போகும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அடிக்கடி அகர் இந்த துனியாவை எங்களுடைய முயற்சிகளுடைய இறுதி இலக்காக மாற்றிவிடாது நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அந்த முயற்சிகள் உலகத்துக்காக இருக்க வேண்டும் என்று ஆக்கிவிடாது நிச்சயமாக எங்களுடைய அறிவினுடைய இலக்காகவும் இந்த உலகத்தை எங்களுக்கு ஆக்கிவிடாதே என்று சொல்லிக் காட்டினார்கள் அலையி வசல்லம் அவர்கள் இன்று மார்க்கத்தை கூட விலை நாங்கள் மாறி இருக்கின்றோம் மார்க்கத்தை கூட அற்பமான கிரயங்களுக்காக விற்பவர்களாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற பலர் மாறியிருப்பதன் காரணமாகத்தான் இந்த பிளவுகளும் சர்க்கைகளும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னல் எத்து மூனமா அஞ்சல் அல்லாஹு மினல் இல்லன்னார் அலீம் மார்க்கத்தை பேசக்கூடியவர்களை பற்றி இஸ்லாமிய பிரச்சாரத்திலே ஈடுபடக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் யாரெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தெளிவான விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மறைக்கின்றார்களோ மறைப்பதன் நோக்கம் என்ன அவ்வாறு மறைத்து விடுவதனால் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலமாக உலகத்து லாபங்களை எல்லாம் அடையலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்துத்தான் மார்க்கத்திலே சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் மறைக்கின்றார்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அவர்களோடு பேசவும் மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு மிகவும் நோவினை தரக்கூடிய அதாபு காத்திருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அரசியலில் மாத்திரம் இஸ்லாமிய பிரச்சாரத்திலும் கூட சில நேரங்களிலே சுயநலம் பணம் பதவியின் மீது கொண்ட மோகம் தலையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அற்பமான கிரையத்திற்காக வேண்டி மார்க்கம் விலை பேசப்படுகிறது என்றால் நிச்சயமாக அங்கு பிரிவினை ஏற்படும் அங்கு பிளவு ஏற்படும் மக்கள் சின்னாபண்ணம் பெற்று போய்விடுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அருமை சகோதரர்களே பெரியார்களே எனவே பண ஆசையை மனிதனுடைய உள்ளத்தில் எடுக்க முடியுமாக இருந்தால் உலகத்தின் மீது கொண்டிருக்கின்ற இந்த பற்றையும் பாசத்தையும் குறைக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளையும் பிளவுகளையும் குறைக்க முடியும் அர்த்தம் மனிதன் பணக்காரனாக இருக்கக்கூடாது என்பது அல்ல உழைக்க கூடாது என்பது அல்ல உழைக்க வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் தனவந்தர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அது உள்ளத்திலே இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுவோமாக இருந்தால்தான் நாங்கள் அந்த பணத்தை இலக்காக கொண்டு அரசியல் செய்ய பார்ப்போம் அந்த பணத்தை இலக்காக கொண்டு தாவத்துடைய பணியில் ஈடுபட பார்ப்போம் அந்த பணத்தை இலக்காக கொண்டு பதவிகளையும் பட்டங்களையும் நாங்கள் வகிக்க பார்ப்போம் எங்களுடைய மார்க்கத்தை ஒரு பக்கத்திலே உதாசீனம் செய்து தள்ளிவிட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே முதலாவது பிரச்சனை பணத்தின் மீது கொண்ட இந்த மோகம் உலகத்தின் மீது கொண்ட இந்த ஆசை அதனை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் அதிகமான பிளவுகளையும் சர்ச்சைகளையும் குறைக்க முடியும் இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது புகழ் ஆசை என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் நான் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு தாயி நான் ஒரு பேச்சாளன் நான் ஒரு எழுத்தாளன் என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் நான் போகின்ற இடங்களில் எனக்கு செங்கம்பலம் விரிக்கப்பட வேண்டும் எனக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட வேண்டும் எல்லோரும் என்னை புகழ வேண்டும் என்ற விருப்பம் யாருடைய தலையிலே ஏறிவிட்டதோ அவன் நிச்சயமாக ஒரு அற்பனாக மாறுவது மாத்திரமல்ல அவன் அந்த புகழ் ஆசையின் காரணமாக சமுதாயத்தை பிளவுபடுத்த ஆரம்பிப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது அரசியலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது இசலாஸ் இருக்கிறதா தாவாவுக்கு பின்னால் இஹலாஸ் இருக்கிறதா சமுதாய சேவைக்கு பின்னால் இசலாஸ் இருக்கிறதா என்பதனை ஒரு தடவைக்கு பல தடவை பரீட்சித்து பார்க்க வேண்டும் அப்படியான ஒரு தடுப்பியத்து கிடைக்காதவர்கள் அந்த துறைகளிலே ஈடுபடுவது என்பது அவர்களுக்கும் ஆபத்து அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கும் ஆபத்து என்பதை மறந்துவிடக்கூடாது அருமை சல்லு அலையூசல்லம் அவர்களுடைய சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் பேருக்காக வேண்டியும் தான் போராடி இருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை அல்லாவுக்காக வேண்டி தங்களுடைய அவர்கள் சகாபாக்களிலே ஒரு நல்ல மனிதனை பற்றி சொன்னார்கள் ஆசைப்பட்டவன் அல்ல அவன் என்ன செய்கின்றான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தனது குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய தலை பரட்டையானதாக இருக்கிறது அவனுடைய கால்கள் இரண்டும் தூசி படிந்ததாக இருக்கிறது பாரு எவ்வளவு எளிமையான ஒரு தோற்றம் ஒரு சகாபி அவர் தன்னுடைய பெயரை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை அவர் மிகவும் களைத்து போயிருக்கிறார் அவர் பாலைவனத்திலே பிரயாணம் செய்ததன் காரணமாக கால்களை பொறுத்தவரையிலே தூசு படிந்ததாக இருக்கிறது அவரை அந்த படைக்கு தளபதியாக இருப்பவர் எந்த ஒரு இடத்தில் வைத்தாலும் அவர் திருப்பி அடைவார் அவரை அவர் படையின் முன்னணியிலே வைத்தாலும் அவர் திருப்பி அடைவார் அவரை படையிலே பின்னணியிலே வைத்தாலும் அவர் திருப்தி அடைவார் அவர் மிக பெரிய செல்வாக்குள்ளவர் இருந்து சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் அனுமதி கேட்டாலும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அவர் யாருக்காவது சிபார்த்து செய்தாலும் அவருடைய சிபார்த்து கூட ஏற்றுக்கொள்ளப்பட அப்படிப்பட்ட பெருமதி இல்லாத ஒரு சாதாரண மனிதன் அவருக்கு தலைவரிடத்திலே பெரிய அந்தஸ்து கிடையாது அப்படிப்பட்ட பெருமையை விரும்பாத புகழை விரும்பாத மற்றவர்கள் புகழ வேணும் என்று விரும்பாத தனது காரியங்களை மறைத்து கொண்டு செய்கின்ற ஒரு அடியானுக்கு சுகசோபனம் உண்டாவதாக என்று ரசூல் சல்லு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலாவுடைய அடியார்களே நானும் நீங்கள் சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் எல்லாம் உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாங்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுடைய புகழும் மற்றவர்களுடைய பதவியும் அரசியலும் மற்றவர்களுடைய அதிகாரமும் தேவைப்படுகிறதா அல்லது இல்லையா என்று சிந்தித்து பார்ப்போம் இன்றிருக்கின்ற கழுத்தறுப்பு போட்டியை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை விமர்சிக்கின்ற அந்த முறைகளை நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொருவரும் தங்களுக்குத்தான் எல்லா புகழும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தங்களுடைய எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற ஒருவர் நல்லதே பேசினாலும் அதனை மோசமான முறையில் தான் அவர்கள் கருத்து கொடுத்து அவர்களை எப்படியாவது மட்டம் அவர்களை களத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு விரும்புகிறார்கள் எதிரியாக இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து கூட சத்தியமும் உண்மையும் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் அப்படியல்ல நான் பேசுவது மாத்திரம்தான் சரி எனது எதிரி சரியை பேசினாலும் அது பிழை என்று நினைப்பது மிகப்பெரிய சுயநலம் அப்படியான சுயநலத்துக்கெல்லாம் அடிப்படையான காரணம் புகழை விரும்புவது மற்றவர்கள் என்னை மாத்திரம்தான் புகழ வேண்டும் எனக்கு மாத்திரம்தான் பதவி தர என்று விரும்புகின்ற மிகவும் மோசமான பண்பாக இருக்கிறது அருமை சகோதரிகளே நாங்கள் பார்க்கின்றோம் சகாபாக்கருடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் அவர்கள் எந்த தூரம் சிறப்பாக இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி இருக்கின்றார்கள் ஒரு தடவை ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தோடு நாங்கள் இந்த புத்துபா பிரசங்கத்தை விரும்புகின்றோம் சகோதரர்களே ஒரு தடவை ரோமர்களுக்கு எதிராக சகாபாக்கள் மிகவும் கோபாவை மிகவும் அதாவது விரைவாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ரோமர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும் சகாபாக்கள் மிகவும் வேகமாக அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ரோமர்களை அவர்கள் தோல்வியடைய செய்து கொண்டு போகின்றார்கள் கடைசியாக ரோமர்கள் அவர்களுடைய கோட்டைக்குள் புகுந்து விடுகிறார்கள் கோட்டைக்குள் இருக்கின்ற ரோமர்களை வெற்றி கொள்ள முடியாமல் கோட்டை இந்த கோட்டைக்குள் நுழைந்து யாராவது ஒருவர் அந்த கோட்டையின் கதவை திறந்துவிட முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரோமர்களை வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது அந்த நேரத்திலே யாரோ ஒருவர் மிகவும் துணிச்சலாக அந்த கோட்டையிலே இருக்கின்ற ஒரு துளைக்குள்ளால் நுழைந்து அந்த கதவை திறந்து விடுகிறார் சஹாபாக்களிலே ஒருவர் யாரோ ஒருவர் திறந்து விடுகிறார் யார் அந்த கதவை திறந்து விட்டார் என்று யாருக்கும் தெரியாது இப்போது கதவு திறக்கப்படுகிறது அங்கிருக்கின்ற யூதர்களை அங்கிருக்கின்ற ரோமர்களை முஸ்லீம்கள் மிகவும் இலகுவாக வெற்றி கொள்கிறார்கள் அப்போது இஸ்லாத்திற்கு முழுமையான வெற்றி கிடைக்கிறது ஆனாலும் படைக்கு தளபதியாக இருந்த முஸ்லீம் தளபதி கேட்கின்றார் இந்த துணிச்சலான இந்த வேலையை செய்தது யார் அவருக்கு நான் பரிசு கொடுக்க போகின்றேன் அவருக்கு நான் வாழ்த்த போகின்றேன் எனவே யாராவது முன்வந்து இந்த துணிச்சலான வேலையை செய்தது யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆனால் யாருமே முன்வரவில்லை இப்போது மஸ்லமார் அலியல்லாஹுவானு அவர்கள் தளபதியாக இருக்கின்ற அவர்கள் அப்படியான ஒரு கோரிக்கையை விடுத்தும் கூட யாருமே அங்கு வரவில்லை இரவு நேரத்திலே நடுநிசையிலே ஒரு மனிதர் தன்னை போர்த்திக் கொண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு மஸ்லமா அவர்களுக்கு முன்னால் வருகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த துணிச்சலான வேலுமையை செய்தது யார் என்று எனக்கு தெரியும் அவருடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் ஆனால் மூன்று நிபந்தனைகள் முதலாவது நிபந்தனை அவர் யார் அவருடைய பெயரை நீங்கள் கேட்கக்கூடாது அவருக்கு எந்த பரிசும் தொடங்கக்கூடாது மூன்றாவது அவரை பற்றி யாருக்குமே சொல்லக்கூடாது இப்படியான மூன்று நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால்தான் நான் அந்த மனிதர் யார் என்று சொல்லி தருவேன் என்று சொல்கிறார் அப்போது மஸ்லமார முயல்வாகும் அவர்கள் அவர் யார் என்று கேட்ட பொழுது அதுதான் நான் என்று சொல்லி தனது முகத்தை மறைத்துக்கொண்டே திரும்பி ஓடிவிடுகின்றார்கள் சுபஹானல்லா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இருக்கிறார்கள் மஸ்லமாரது எல்லா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் ஐந்து வேலை தொழுகையிலே கேட்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு துவா யாரெல்லாம் அந்த துளைக்குள்ளால் நுழைந்து இந்த கோட்டையை திறந்து விட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த மர்மமான மனிதன் அவனோடு நாளை மறுமையிலே என்னை எழுப்பி விடுவாயாக என்று ஐந்து வேலை தொழுகையிலும் துவா கேட்பார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட புகழை விரும்பாத மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படாத அல்லாவுக்காக வேண்டி என்று மாத்திரம் தங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் இருந்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் அப்படியான ஒரு சமுதாய நிலையை நோக்கி நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை அழைத்துச் செல்ல வேண்டிய இருக்கிறது சகோதரர்களே எனவே மிக முக்கியமாக இந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் இந்த சமுதாயத்தினை இவ்வளவு தூரம் மிகவும் அதிகமாக போயிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணங்கள் இரண்டு ஒன்று பணத்தின் மீது கொண்ட ஆசை இரண்டாவது புகழப்பட வேண்டும் என்ற ஆசை மூன்றாவது இன்னும் ஒன்று இருக்கிறது மற்றவர்களை பற்றி அறிவில்லாமல் இருப்பது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய கொள்கை என்ன திட்டங்கள் என்ன என்பது பற்றிய தெளிவில்லாமல் இருப்பதும் ஒரு காரணம் பற்றி விரிவாக பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல எனவே அல்லா எங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கின்ற இந்த பிளவுகளையும் பிரச்சனைகளையும் நீ குறைத்து விடுவாயாக மற்றவர்களை பற்றி புரிந்துணர்வோடு வாழக்கூடிய பாத்தியத்தையும் அனைவருக்கும் தந்துருள்வாயாக எமது சமுதாயத்திற்கு மத்தியில் யாரெல்லாம் இந்த துர்க்கிரியைகளிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீ திருத்தி விடுவாயாக அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாசின் ஜோதியை நீ கொடுப்பாயாக இஸ்லாசோடும் உலக புகழை விரும்பாமலும் அறிவோடும் இஸ்லாமிய பணியிலே ஈடுபடக்கூடிய பாசியத்தை தந்துருள்வாயாக மௌக்காக கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌக்காக கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக முஸ்லிம் சமுதாயம் மிகவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே உன்னுடைய பள்ளிவாசலே மஸிதிலே இருந்து கேட்கின்றோம்யா அல்லா மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாளாந்தம் கொலை செய்யப்படுகின்றார்கள் மியன்மா